மனத்து மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரபிற திருக்குறளில் சொல்லப்படும் இக்கருத்து மனத்தில் மாசில்லாதவனாக இருக்க வேணும் மனம் மலமற்றதாக இருக்க வேணும் என்கிறது மனத்துக்கண் மாசிலன் ஆதல் மனத்திலே மாசற் இருந்தால் அதுவே அனைத்து அறம் அதுதான் மிகச் சிறந்த தர்மம் அப்ப நீராடுதல் மனத்தில் இருக்கும் அழுக்கை போக்கிக் கொள்வதுதான் சிறந்த நீராட்டம் என்று தர்மபுத்திரன் பதில் தெரிவித்தார் அதையேதான் தமிழ் அறிஞர்களும் வள்ளுவனாரும் தெரிவித்தார் மனத்துக்கண் மாசிலனாதல் மனத்தில மாசில்லாமல் இருக்க வேண்டும் அது புரியுது ஆனா மனத்தில் இருக்கும் மாசு என்பது யாது மாசு தெரிஞ்சாதானே மாசை கட்டுப்படுத்த இப்ப இந்த மாசு கட்டுப்படுத்தப்பட வேண்டுமா அல்லது மாசையே நீக்கிவிட வேண்டுமா இப்ப நாம பொல்யூஷன் கண்ட்ரோல் சொல்றோம் மாசை கட்டுப்படுத்த வேண்டும் வெளியில ஒரே சத்தத்தினால பொல்யூஷன் டஸ்டினால பொல்யூஷன் அதை கண்ட்ரோல் பண்ணுங்கன்னா எடுத்துடுங்க சொல்ல காணும் கண்ட்ரோல் தான் பண்ணணும் ஆனா இப்ப நாம பார்க்க போற மாசு அத்தனையும் மனத்திலிருந்து அறவே நீக்கப்பட வேண்டும் இருக்க வேண்டும் இருக்கக்கூடாது ஒரு மாதிரியான மாசு மொத்தமா நீக்கப்பட வேண்டும் மற்றொரு மாதிரியாக அது மனத்தில் இருக்கத்தான் இருக்கும் இப்ப ஒன்னே ஒன்னு உதாரணத்துக்காக சொல்றேன் காமம் அது மாசு அது அழுக்கு அந்த காமத்தை நீக்கிவிட வேண்டும் அறவே நீக்கிவிட வேண்டும் வாஸ்தவம் இப்ப மனம் நினைவாற்றல் கொண்டது அப்ப அந்த நினைக்கிற ஆற்றல் இருக்கிற மனசுல இருந்து காமம் எடுத்துடுறோம் அப்படின்னு பண்ணும் ஒரு புஷ்பம் இருக்கு அந்த புஷ்பத்தில் இருக்கிற நறுமணத்தை எடுத்துட்டோம்னால் புஷ்பம் வீணா போனது தானே மனசுல நினைவாற்றல் உள்ளது அது காமத்தை நினைக்கிறது ஆசைப்படுகிறது அப்ப அந்த ஆசை எடுத்துடும் சொல்லிட்டா மனசுக்கு வேலையே கிடையாது சொல்லு அப்ப வெட்டிக்கா மனசு இருக்கும் அந்த மனசு ஏதானு ஒரு ஆசைப்பட்டுதானே தீரும் மனது இருந்தா ஆசைப்படும் மனதுன்னு இருந்தா கோவப்படும் மனதுன்னு இருந்தா பேராசை இருக்கத்தான் இருக்கும் அப்படி இருக்கிறே அந்த மாசுகளை எல்லாம் அறவே நீக்கிவிட வேண்டும் சொல்லலாமா சொல்லலாம் ஆனா அந்த மனசுக்கு வேலையும் கொடுத்துடலாம் காமம் மனதிலிருந்து நீக்கப்பட வேண்டும் ஆனால் எந்த காமம்ங்கறதா முக்கியம் கிருஷ்ண காமம்ங்கிற பக்தி மனத்தில் இருக்கலாம் கண்ணனை தவிர மற்ற இடத்தில் இருக்கும் காமம் தான் நீக்கப்பட வேண்டும் அப்ப காமம் இருக்கே ஆசை இருக்கே மனசு ஆசைப்பட வேண்டாம்னு சொல்லலையே பகவானை தவிர மற்றொன்றில் ஆசை வைக்காதுன்னு தான் சொன்னார்கள் அப்ப மனசுக்கு வேலை கொடுத்துட்டதாகவும் ஆச்சு தப்பான வேலையில இருந்து விலக்கிட்டதாகவும் ஆயிடுச்சு கோபம் மனசு கோபப்படுமே அது மனசுக்கு இருக்கிற அடுக்காச்சே அந்த கோபத்தை எப்படி விளக்கலாம் அறவே விலக்கி விளக்க வேண்டும் ஆனா கோபம்ங்கிறது போயிடாது கோபப்பட வேண்டும் யாரும் தன் வேதத்துக்கு விரோதமாகவும் பகவானை இல்லை செய்தும் பேசுகிறானோ அப்ப கண்டிப்பா கோபப்பட வேண்டும் கோபமே பட வேண்டான் இறைவனுக்கு எதிராக பேசினால் அவனுடைய குணங்களை குற்றம் கூறினால் அப்ப கண்டிப்பா கோபம் வரவேண்டும் பக்தர்களுக்கு யாரேனும் தீந்து செய்தால் அப்போது கோபம் வர வேண்டும் அதனால கோபங்கிற எண்ணத்தையே விலக்கி விடும் சொல்லலே எந்த இடத்துல கோபம் கூடாதோ அங்க விளக்கி விடும் இப்ப நாம இத போலே எட்டு அழுக்குகள் சொல்றன் ஒரு ஸ்லோகத்தில் இருக்கு அந்த எட்டு தான் மனதில் இருக்கும் மலம் அழுக்கு அந்த அழுக்குகளை நீக்கிவிட்டோன்னால் மனநகமல மரம் அலர் மிசை எழுபரும் அதுதான் உண்மையான நீராட்டம் என்று தர்மபுத்திரன் சொல்றார் அவ்வழுக்குகள் காமம் குரோதம் லோபம் ஹர்ஷம் மானம் மதம் அகுணம் விஷாதம் இந்த எட்டு தான் மனத்தில் இருக்கக்கூடிய அழுக்கம் விஷாத அஷ்டம புக்தக மனசக மலாக மனத்தினுடைய அழுக்குகளாக இவ்வெட்டும் செல்லப்படுகின்றன நாம் அறிந்த அழுக்கு முதல் மூணு காமம் குரோதம் லோபம் காமம் பற்றுதல் ஆசை கோபம் வெகுளி அதீதமாக கோபப்படுதல் காம குரோதம் அடுத்து லோபம் பேராசைப்படுதல் கருமியின் தன்மை காம குரோத லோப ஹர்ஷம் ஹர்ஷம்னா நமக்கு எதாவது நடக்கிறது ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்கிறது ஓகோ அதுக்கு சந்தோஷப்பட்டு துள்ளி குதிக்கிறோம் பாருங்க ஆத்ம தரிசனம் பரமாத்ம தரிசனத்தை தவிர மற்ற ஏதோ ஒரு பொருள் கிடைச்சதுங்கிறதுக்காக ஓகோன்னு சந்தோஷப்படுற மொழியோ அதான் அதுவும் ஒரு அழுக்கு தான் அந்த ஹருஷத்தையும் விளக்க வேண்டும் அப்புறம் மான மத அகுணாக மானம் செருக்கு அதுவும் நம் உள்ளத்தில் இருக்கும் அழுக்கு மதம் நாம் மெட்ட படித்தவன் பேரழகன் உயர்குலத்தில் பிறந்தேன் அப்படிங்கிறதுனால மதம் பிடித்திருக்கிறது சொல்லியோ அதுவும் விளக்கப்பட வேண்டும் அகுணம் தேவையற்ற துர்குணங்கள் துர்குணங்கள் எல்லாம் வேண்டும் கடைசியா சொன்னார் ஒரே சோக்கப்படுகிறோம் விஷாதச்ச ஒண்ணு கிடைக்காத படுத்துன்னா ஒன்னு தரையில் உட்காந்து ஆடுறோம் லட்சம் ரூபாய் கிடைச்சதுன்னா மூணாம் மாடியில ஏறி கொண்டாடுகிறான் ஒண்ணு கிடைக்கலன்னு தெரிஞ்சு போச்சுன்னா தரையில உட்காந்து அழுக்கிறான் ஹர்ஷமும் கூடாது விஷாதமும் கூடாது ஓகோன்னு இன்பப்பட்டு துள்ளி குதிக்கிறதும் கூடாது ஓஹோன்னு தரைப்பட்டு மனவழுத்தாலே துன்பப்படுவதும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அழுக்குகள் பார்த்திருக்கோம் காமஹா குரோசகா லோபகா ஹர்ஷ மான மத அகுண விஷாதங்கள் இந்த எட்டு தான் அழுக்கு இதை தவிர சிலதெல்லாம் சொன்னேன் அவித்யா கர்ம வாசனா ருச்சி இதெல்லாம் நம்ம கிட்ட விட்டு பிரியாது அழுக்கு அறிவின்மைங்கிற அழுக்கு எப்பவுமே இருக்கு அந்த அழுக்கு தான் உடலையே ஆத்மான்னு நினைச்சிருக்கோமே அது அழுக்கு நம்மது எதுவுமே நினைக்கிறோமே அது அழுக்கு இந்த அழுக்க தொலைக்க வேண்டும் அகங்கார விலக வேண்டும் அப்புறம் கர்ம நெடுநாட்களாக சேர்த்து வச்சிருக்கிற கர்ம பாபமும் புண்ணியமும் அதுவே அழுக்கு இதையே அழுக்குன்னு சொல்றார் பாப புண்ணியங்கள் நம்மோட இருக்கும் வரை மோட்ச பிராப்தி ஏற்படாது பகவானை அடைவதற்கு இயலாது ஆனா தான் அழுத்துன்னு ஆக காம ஏஷாக ராஜோகுண சமுதவான்னு கண்ணன் தெரிவித்தார் இதெல்லாம் ராஜோகுணத்தால ஏற்படக்கூடிய அழுத்துக்கள் அல்லது இப்ப நாம பார்க்கறது கர்மம் வெகு சேர்த்து வச்சிருக்கிற கர்மம் அப்புறம் வாசனா நம்ம பழகி பழகி ஒரே மாதிரி இந்த புஷ்பத்தை இந்த இடத்துல வைங்க ஒரு ரெண்டு மணி இங்க இருந்தார் எடுத்துட்டாலும் கொஞ்ச நேரத்துக்கு வாசனை இருக்கு முள்ளு அத போல நம் மனசுல ஏற்பட்டு இருக்கிற பதிவுகள் தான் வாசனை விடாம அதே மாதிரி பண்ணி பண்ணி பழக்கப்பட்டிருக்க முள்ளு குழந்த பிறந்த உடனே அழருது யாரு சொல்லி கொடுத்தா அதுக்கு ஆனா அவனா பள்ளிக்கூடம் போனா தான் தெரியுது ஆனா பசி பிறந்த உடனே தெரியுது கைகால உதைக்கணும் குறந்த உடனே தெரியுது அழனும் பிறந்த அதான் வாசனை பல பிறவிகளா இதையே பண்ணிட்டு வந்துருக்கு அந்த வாசனையினுடைய பலத்தாலே தான் அழருது பசிக்கிறது மலமூத்திரங்களை பெருக்குகிறது அதுக்கப்புறம் ஒரு விஷயம் தப்பு ஒரு விஷயம் சரி தப்பு விலகணும் ஆனா இந்த தப்ப பண்றதுக்கு மனசு போறது சொல்றது தெரியறது சாசன இது தப்புன்னு சொல்லி இருக்குன்னு ஆனா விடாப்படியா மனது அதுல ஈடுபட்டு பண்ணிடுறது பாருங்க அந்த தப்பு காரியத்தை அதுக்குத்தான் ருச்சிங்கிறோம் இந்த ருச்சி ஈடுபாடு என்ன அது வேண்டாம்னா கூட சாப்பிட தோன்றதே சக்கர வியாதி இருக்கிறவா அவ ஸ்வீட்டு சாப்பிட கூடாதுங்கிறார் அதை பார்த்த உடனே வாயில போட்டுக்கணும்னு வருதோல்லியோ இந்த ருச்சி அத போல இன்னன்னார் இன்னென்ன சாப்பிடக்கூடாது கிழங்கு வகைகள் சாப்பிடாதீங்க உடம்பு பருத்து கொண்டே போகும் உடம்புக்கு நல்லது இல்லை ஹார்ட்டுக்கு நல்லது இல்லை ஆபத் எதோ சொல்றாள் ஆனா அதை பண்ணணும்னு போகறோமே இதுக்கு திருஷ்டமா கண்ணால பாக்குறதா இருந்தாலும் சரி அதே ஒரு நாள் குளிக்காம இருக்க கூடாது கைகால அலம்பாமல் கூடாது இத போல சாஸ்திரத்துல சொல்லி இருக்கிறது அழுக்கு காமம் லோபம் இது முதலானவர்களும் அழுக்கு இந்த அழுக்கையெல்லாம் தொலைத்து விட்டால் அதுதான் சிறந்த நீராட்டம் பார்த்தோம் நூத்தி ஓராவது கல்வி அத்தோட முடிஞ்சு போச்சு அதற்கு பிற்பாடு நூத்தி கேள்வி இப்ப நாம பார்க்க வேண்டியது தானஞ்ச கிமிக உச்சதே எது சிறந்த தானம் எது தானம் தானஞ்ச கிமிக உச்சதே பதில் சொல்லப்படுறார் தானம் தானம் வேட்டி தானம் கொடுக்கிறது அம்பரமே தண்ணீரே அறம் செய்யணும் பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்ப நாட்கள் எல்லாம் கொழுந்தே கொலவிளக்கேனு அண்டாள் பாசனம் பெருமாள் தானம் பண்ணுறான் வஸ்திர தானம் பண்றார் தண்ணீர் தானம் பண்ணுகிறார் சோறு தானம் பண்ணுகிறார் அன்னதானம் தீர்த்த தானம் வஸ்திர தானம் பசு தானம் கோதானம் எத்தனையோ கண்ணன் பண்ணிருக்கார் ராமன் பண்ணிருக்கார் தானத்தில் சிறந்த வருது தானம் வைதரக் பாதுகாத்தலே தானம் சாமத்தருக்கு லட்சம் பணம் கொடுக்காத போகலாம் வேட்டி தானம் பண்ணாத கூட போயிடலாம் அன்னதானம் பண்ணாமலும் இருக்கலாம் ஆனா ஜீவராசிகள் அனைத்து உயிர்களையும் பாதுகாப்பதில் ஈடுபட வேண்டும் அதுதான் தானத்தில் சிறந்த தானம் ஏன் அதை தானம்னு சொல்றோம்னா நம் இடத்துல இருக்கிற சொத்தை மற்றொருத்தருக்கு கொடுக்கிறது அவர் நன்மைக்காக கொடுப்பது இதுதானே தானம் பிரத்தியாரிடத்துல எதையும் எதிர்பார்ப்பாமல் கொடுப்பது தானம் அவர் கொடுக்கிறது எதிர்பார்க்கல நான் கொடுக்கிறேன் கொடுத்ததுக்காக பெயரையும் புகழையும் கூட எதிர்பார்க்கல சாஸ்திரம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுக்கிறேன் ஏழைக்கு கொடுக்கிறேன் தேவையானவர்களுக்கு கொடுக்கிறேன் இது தானம் ஆனா இப்பவர் என்ன சொல்றார் பூதரக்ஷணம் உயிர்களை பாதுகாப்பது தானம் இந்த உயிர்கள் அத்தனையும் பகவானாலே படைக்கப்பட்டவை அவரே அதை பாதுகாத்துன்னு தான் இருக்க போறா நாம் இல்லாவிடிலும் பாதுகாப்பா நம்மை பகவான் எதிர்பார்க்கிறார் எப்போ உனக்கு அறிவை கொடுத்து ஆற்றலை கொடுத்து சரீரம் கொடுத்துருக்கேனோ அதை வைத்துக் உயிர்களை பாதுகாப்பதற்கு நீ முயற்சி செய்ய வேண்டும் செய்யறோமா எல்லா ஜீவராட்சிகள் அனைவரையும் நாம் காப்பாற்ற வேண்டும் என்னுடைய முதல் தேவை என்ன இப்போ அப்ப எந்த உணவு வகைகளும் ஜாகிரதையாத்தான் செய்யப்படணும் எதுக்கு வெஜிடேரியனா இருக்கோன்னு சொல்ற நான் வெஜிடேரியன் இருந்தா அப்ப மத்தவன்னு அடிச்சு சாப்பிட வேண்டும் உடனே கேள்வி கட்டிருக்கும் அப்ப முட்டை கூடுமா கூடாதா பால் கூடுமா கூடாதா பாலும் பசுமாடுதானே கொடுக்கறதுன்னா பசுமாட்டை வெட்டி நம்ம பால் எடுக்கலையே அதே வேற ஒன்றை இறைச்சியை சாப்பிடணும்னா வெட்டினா தானே சாப்பிட்றதுக்கு அதுக்கு உயிர் போனா தான் சாப்பிட முடியாது ஆனா பால சாப்பிட்றோம்னா பசுமாட்டு ஒண்ணு உயிர் போடலையே அந்த பசுவுக்கு பாலை கொடுக்கலன்னா மடியில பால் கட்டி போய் எவ்வளவு வலிக்கிறது அது ஆசையோட கன்று குட்டிக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாம சாப்பிடணும் செய்திகள் கேள்விப்படுறோம் கன்று குட்டிக்கு பாலுக்கு விடுறதே இல்லையே ஊசி எல்லாம் போட்டு விடுறா போட்டுட்டு பால் கறந்து இந்த தேசம் எதுகுலத்திலே பிறந்த கண்ணன் வாழ்ந்த தேசம் அனைத்து பசுமாடு கன்றுகளையும் பகவானே ஆசைப்பட்டு வந்து மெய்த்த தேசம் அப்படி இருக்கிறது அந்த மாடுகளுக்கு ஊசி போடுறதோ அதுகளுக்கு ஒரு கஷ்டம் கொடுக்கறதோ கன்று குட்டிக்கு பால கொடுக்காது இருக்கிறதோ இதெல்லாம் கண்ணனுடைய திருவுள்ளத்துக்கு பிடிக்கவே பிடிக்காது அதனால ஒத்தத்துல நம்ம யோசிக்கணும் எப்பேற்பட்ட எதுகுலோத்பவன் கண்ணன் இருந்தது இன்னைக்கும் துவாரகைக்கு போங்கோ பிருந்தாவனத்துக்கு போங்கோ பென்சுக்காரல யாரும் பணக்காரர் போயிட்டு இருப்பார் வழியில ஒரு பசு மாடு போச்சுன்னா ஹார மாட்டான் அந்த பசு மெதுவா தானே போற வரைக்கும் காசு இருப்பான் ஹே ராஜே ராஜே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொன்னால் அந்த பசு புறப்பு போயிடும் நடத்த அவ்வளவு தூரம் மதிப்பு கொடுத்து வைத்து கண்டுக்குட்டி ஏற்றுக்கொள்வது குற்றம் எடுத்துக்கல கோழி இருக்கு கோழி முட்டை போடுறது அது என்னமோ இந்த முட்டையும் சாப்பிடறது இல்லையே சாப்பிட கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் சாஸ்திரம் அப்படின்னு விதிக்கிறது ஏன் கூடாது அதுதான் நிறைய சக்தி இருக்கு அதை சாப்பிட வேண்டாமா ஆறு சாப்பிடுகிறார்கள் இல்லை அப்படிங்கறத பத்தி நான் விசாரம் பண்றதுக்கே வரல ஆனால் வெஜிடேரியனா அப்படிங்கற கேள்வி வரும் பொறித்து ஒரு உயிர ஆயிருக்கலாம் மொழியும் ஆனா அதை தடுத்து தானே நம்ம முட்டையை சாப்பிட வேண்டியது போ ஆனா பால்ல இருந்து நாம சாப்பிடாம ஊக்குத்தாலும் கீழே தான் போறதே தவிர அது ஒண்ணு ஒரு உயிரா உருவெடுத்துற போறது இல்லையே அந்த விஷயத்துல பார்த்தா பால் தாராளண்ணத்தக்கதுதான் பசுமாடு ஆசைப்பட்டு கொடுப்பது தான் ஆனா கண்டுக்கு கொடுத்து விட்டு தான் நாம் உண்ண வேண்டும் அப்ப அனைத்து ஜீவராசிகள் உயிர்களை பாதுகாத்தல் மிக முக்கியம் அதுதான் தானத்திலே சிறந்த தானம் பூதர்களை அனைவரையும் ரட்சிக்க வேணும் ஜீவர்களை காப்பாத்துதல் ஜீவாத்மாக்கள் அனைத்து ஜீவராசிகளையும் காத்தல் உடனே ஒருத்தர் சொல்லுவார் அப்ப நீங்களாம் வாழைக்காய் சாப்பிடுறோம் அதே புடனங்காய் சாப்பிடுறோம் நிறைய பழவகைகள்லாம் சாப்பிடுறோம் அதுவும் மரம் செடி கொடியில் என்ன முளைக்கிறது அதுக்கு கூட ஓரறிவு இருக்க சொல்லி மரம் வளர்றதே செடி வளர்றதே அதுக்கு ஓரறிவு உள்ளதே அப்ப அதையும் அந்த ஓரறிவு கொண்டு வலியை உணரக்கூடிய தன்மை அதற்கு கிடையாது இப்ப வலி உணர்றதுன்னா வெட்டினா வலி உணர்றோம் ஆனா கீரைக்கோ பொடலங்காக்கோ வாழத்தண்டுக்கோ வாழைக்காக்கோ வலி உணராது அப்ப வலி உணரக்கூடிய உணர்வு சக்தி அதற்கு கிடையாது அப்ப வளரக்கூடிய அளவுக்கு ஓரறிவு இருக்கே தவிர அதுக்கு வலிக்கவே போறது இல்லையே ஆகையால் தான் அதை சாப்பிடுவது குச்சமாகாது ஆக ஜீவகாரு அனைத்து ஜீவராசிகளையும் ரட்சிக்க வேணும் ராமனும் கண்ணன் என்ன பண்ணிருக்கா வேடன் வேடுவச்சி பக்ஷி குரங்கு சராசரம் ஆனை அரவம் யாரையோ காப்பாத்திருக்கார் பகவான் வேடன் வேடுவச்சி ஒரு வேர்டன் குஹன் அவனையும் ரட்சித்தார் வேடுவச்சி சபரி அவள் கொடுத்த உணவை உட்கொண்டு மோட்சமே கொடுத்தார் பக்ஷி ஒரு பரவ ஜாதி ஜட்டாயு அவருக்கு மோக் கொடுத்தார் குரங்கு ஹனுமான் சுக்ரீவன் குரங்குகள் எல்லாம் விடுறார் குரங்கு சராசரம் கோசல தேசத்தில் அயோத்தியா நாட்டில் இருந்த எறும்பு புல்லு பூதர் யார் இருந்தாலோ மொத்த பேரையும் வைகுந்தத்துக்கு அழைத்து போனார் பக்ஷி குரங்கு சராசரம் ஆனை அறவம் ஆனை கஜேந்திரங்கிற யானைக்கு ஓடோடி போய் காப்பாற்றி கொடுத்தார் அரவம் ஒரு ஒரு பாம்பு சுமுகண்ணு பேர் அவனை வேர்டனோ வேடு வீச்சியோ யாராக இருந்தாலும் கோகுலத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கோசலத்தில் இருந்து எல்லாரையும் பசுமாடு கண்டுகளை மொத்த பேரையும் பகவான் காக்கிறான் இதுல ஏதானு வேறுபாடு பார்த்திருக்கார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 முதலில் நைன் டபுள் போர் த்ரீ என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும் பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்ஆப் மெசேஜ் அனுப்பவும் தினந்தோறும் இந்த ஆடியோ ப்ராட்காஸ்டை கேட்டும் மகிழவும்